இந்த படைக்கு முதலாவதாக ஜெயித் இபுன் ஹாரிசாவை தளபதியாக ஆக்கிவிட்டு ஜெயிது கொல்லப்பட்டால் ஜாஃபர் தளபதியாக இருப்பார் ஜாஃபரும் கொல்லப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா தளபதியாக இருப்பார் என்று கூறி வெள்ளை நிற கொடியை ஜெய்து இபுனு ஹாரிசா ரஹ் அன்பு கையில் கொடுத்தார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி நபி அவர்களின் பின்பு நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் தோழர்களுக்கு வழங்கிய அறிவுரை என்னவென்றால்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 பேரித்த மரங்கள் மட்டுமல்ல வேறு எந்த மரங்களையும் வெட்டாதீர்கள் கட்டடங்களை இடிக்காதீர்கள் ஆதாரம் சஹீகுல் புகாரி சுனன் அபுதாவுத் சுனனு திருமிதி இப்னு மாஜா படையை வழி அனுப்புதல் அப்துல்லா இப்னு ரவாஹார் அது அல்லாஹானு அழுதல் இஸ்லாமிய படை புறப்பட தயாரானபோது அவர்களை வழி அனுப்புவதற்காக மக்கள் ஒன்று கூடினார்கள் படைக்கும் அதன் தளபதிகளுக்கும் பிரியா விடை கொடுத்து சலாம் கூறினார்கள் தளபதிகளில் ஒருவரான அப்துல்லா இபுன் ரவாகார் அதி அல்லாஹ் அழலானார்கள் மக்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்க எனக்கு உலகத்தின் மீதுள்ள ஆசையினாலோ அல்லது உங்கள் மீதுள்ள பாசத்தினாலோ நான் அழவில்லை எனினும் நரகத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் ஒரு குர்ஆன் வசனத்தை நபி சல்லாஹ் அலைவசலம் ஓத நான் கேட்டிருக்கின்றேன் அந்த வசனம் என்னவென்றால் அதனை கடக்காது உங்களில் எவருமே தப்பிவிட முடியாது இது உங்களது இறைவனிடம் முடிவு செய்யப்பட்ட முடிவு கட்டப்பட்ட மாற்ற முடியாத தீர்மானமாகும் அல் குர் ஆன் அத்தியாயம் பத்தொன்பது வசனம் எழுபத்தி ஒன்று அந்த பாலத்தை கடக்கும் எனது நிலைமை என்னவாகுமோ என்று எனக்கு தெரியவில்லையே என்று அப்துல்லா ரதி அல்லாஹ் பதில் கூறினார் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக அல்லாஹ் அவனது அருளுடன் உங்களுக்கு துணையாவானாக வெற்றி பெற்று நல்ல நிலையில் அல்லாஹ் உங்களை எங்களிடம் திரும்ப கொண்டு வருவானாக என்று வாழ்த்துகள் கூறி மக்கள் அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள் அதற்கு அப்துல்லா ராஜல்லு அன்கு கூறிய பதில் என்னவென்றால் மன்னிப்பு நுரை தள்ளும் பலத்த அடி அல்லது இரத்த வெறி கொண்ட ஒருத்தனின் கையால் குடல்களையும் ஈரலையும் ஊடுருவி செல்லும் குறு ஈட்டியால் நான் குத்தப்பட ரஹ்மானிடம் கேட்கிறேன் என் மன்னரை அருகே நடப்போர் அல்லாஹ் நேர்வழி காட்டிய வீரரே நேருவழி பெற்றவரே என்று சொல்ல வேண்டும் பின்பு நபி அவர்களும் மக்களும் சனியத்துல்விதா என்ற இடம் வரை சென்று படையை வழி அனுப்பிவிட்டு இல்லம் திரும்பினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஹாத் இஸ்லாமிய படை புறப்படுதலும் திடுக்கமான சூழ்நிலையும் ஹிஜாஸின் வடப்புறமாக ஷாம் நாட்டை நோக்கி இஸ்லாமிய படை புறப்பட்டு மகான் என்ற இடத்தை அடைந்தது பல்கா மாநிலத்தின் மாப் என்ற இடத்தில் ஹிர்கல் ஒரு லட்சம் ரோம் நாட்டு வீரர்களுடன் வந்திருக்கின்றான் லக் ஜூதாம் பல்கைன் பஹ்ரா பலி ஆகிய கோத்திரத்தாரிலிருந்து மேலும் ஒரு லட்சம் வீரர்கள் ரோமர்களுடன் இணைந்து கொண்டார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியை இஸ்லாமிய படையின் ஒற்றர்கள் அறிந்து வந்தார்கள் ஆலோசனை சபை இதுபோன்ற பெரும் படையை சந்திக்க நேரிடும் என்று முஸ்லிம்கள் ஒரு காலம் என்னவில்லை மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு படை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 அவரை ரோமை சேர்ந்த எதிரி ஒருவன் இரண்டாக பிளந்து விட்டான் என்று வரலாற்றில் கூறப்படுகிறது அல்லாஹ் அவர்களுக்கு வெட்டப்பட்ட இரு கரங்களுக்கு பதிலாக சுவனத்தில் இரண்டு ரக்கைகளை வழங்கினான் அதன் மூலமாக அவர்கள் தாங்கள் நாடிய இடமெல்லாம் சுற்றித் திரிகிறார்கள் இதனை முன்னிட்டு அவர்களுக்கு ஜாஃபர் அத்தையார் பறக்கும் ஜாஃபர் ஜாஃபர் துல் ஜனாஹைன் இரு ரக்கைகளை உடைய ஜாஃபர் என்றும் கூறப்படுகிறது இப்னு உமர் ரது அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் வெட்டப்பட்டு கிடந்த ஜாஃபரை நான் பார்த்தேன்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 அவரது கையிலிருந்த இறைச்சி துண்டை வாங்கி ஒரு கடி கடித்து விட்டு மீதமுள்ளதை வீசி எறிந்து விட்டார் பின்பு தனது வாளை உருவிக்கொண்டு போர்க்களத்தில் குதித்தவர் இறுதி வரை போரிட்டு வீரமரணம் அடைந்தார் அல்லாஹுவின் வாழ் ஏந்தியது அப்துல்லா ரதியொல்லாக வன்கு வீர கீழே விழும் நேரத்தில் அஜிலான் கிளையைச் சேர்ந்த சாபித் இப்ன அக்ரம் ரதொல்லாக வன்கு என்ற வீரர் கொடியை ஏந்தி கொண்டு உங்களில் ஒருவரை உடனே தலைவராக தேர்ந்தெடுங்கள் என்று கூறினார் மக்கள் நீர்தான் அவர் என்று கூறினார்கள் அதற்கு அவர் அது என்னால் முடியாது என்று கூறிவிட்டார் மக்கள் காலித் இபின் வலி தனது எல்லாக அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் கொடியை கையில் எடுத்த காலி தரது எல்லாக காஃபியர்களுக்கு நிராகரிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான போரை நிகழ்த்தினார்கள் காலி தரது எல்லாக கூறுகிறார் முக்தா போரின் போது எனது கையில் ஒன்பது வாள்கள் உடைந்தன யமன் நாட்டில் செய்யப்பட்ட ஒரு பட்டை வாள் மட்டும் எனது கையில் நிலைத்திருந்தது ஆதாரம் சஹிகுல் புகாரி முக்தா போர்க்களச் செய்திகளை அல்லாஹ் வகியின் மூலமாக நபி அவர்களுக்கு உடனுக்குடன் தெரிவித்தான் போரின் போது நபி சல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் முதலில் கொடியை ஜெயித் ஏந்தினார் அவர் கொல்லப்பட்டார் இரண்டாவதாக ஜாஃபர் ஏந்தினார் அவரும் கொல்லப்பட்டார் மூன்றாவதாக அப்துல்லா இவாகா ஏந்தினார் அவரும் கொல்லப்பட்டார் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது நபி அவர்களின் நீர் வழிந்தோடியது இதற்கு பின் கொடியை அல்லாஹுவின் வாள்களில் ஒரு வாழ் ஏந்தியது அல்லாஹ் அவர் மூலமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்தான் முஸ்லிம் வீரர்கள் தங்களது முழு வீரத்தையும் துணிவையும் வெளிகொணர்ந்தாலும் கடல் போன்ற மிக பயங்கரமான எதிரி படைகளை சமாளிப்பது மிக சிரமமாகவே இருந்தது இதையறிந்த காலித் இம்னால் வலித் ரஜதிய வான்கு முஸ்லிம்களை ஆபத்திலிருந்து தந்திரமாக பாதுகாக்க சரியான திட்டம் ஒன்றை தீட்டினார் போரின் முடிவை பற்றி பலவிதமான கருத்துகள் கூறப்படுகின்றன அந்த அனைத்து அறிவிப்புகளையும் ஒன்று திரட்டி நாம் ஆய்வு செய்யும் போது நமக்கு புலப்படுவது என்னவென்றால் கொடியை ஏந்திய அன்றைய தினம் மாலை வரை ரோம் நாட்டு படைக்கு முன்பாக மிக துணிச்சலாக காலித் ரயாக் வன்கு எதிர்த்து நின்றார் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு ஒரு போர் தந்திரத்தை கையாண்டார் அது ரோமர்களின் உள்ளங்களில் கடுமையான பயத்தை உண்டு பண்ணியது அதாவது முஸ்லிம்கள் பின்னோக்கி செல்லும் போது ரோமர்கள் விரட்ட ஆரம்பித்தால்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 மறுநாள் காலை போர் தொடங்கியபோது முஸ்லிம்களின் புதிய அமைப்பை பார்த்த எதிரிகள் தங்களுக்கு முன் நேற்று இல்லாத புதிய படை இருப்பதை பார்த்தவுடன் இவர்களுக்கு உதவிப்படை வந்திருக்கின்றது என்று கூற ஆரம்பித்தார்கள் சிறுகச் சிறுக அவர்களது உள்ளத்தை அச்சம் ஆட்கொண்டது சிறிது நேரம் இருதரப்பினரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போதே தனது படையில் எவ்வித மாற்றமும் ஏற்படாத அளவிற்கு முற்றிலும் பாதுகாப்புடன் படையை பின்னோக்கி அழைத்துச் சென்றார்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 அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது அவர்களது தலைவர் உண்மையில் அல்லாஹுவின் தூதரே என்பதற்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய சான்றாக அமைந்தது எனவேதான் எப்போதும் முஸ்லிம்களுடன் வம்பு செய்து வந்த பெரும்பாலான அரபு கோத்திரத்தினர் இந்த போருக்கு பணிந்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் சுலைம் அஷ்ஜஹ் கத்பான் துஃபியான் ஃபஜாரா ஆகிய கோத்திரங்கள் எல்லாம் இஸ்லாமை தழுவினார்கள் பிற்காலத்தில் ரோமர்களுடன் முஸ்லிம்கள் செய்த போர்களின் தொடக்கமாக இந்த போர் இருந்தது முஸ்லீம்கள் ரோமர்களின் நகரங்களையும் தூரமான நாடுகளையும் வெற்றி கொள்வதற்கு முன்மாதிரியாக இந்த போர் அமைந்தது தாத்து ஷாம் நாட்டின் மேற்புறங்களில் வசிக்கும் அரபியர்களின் நிலைப்பாட்டை நபி சொல்லா ஹலிவாஸ்லாம் அவர்கள் இந்த போர் வாயிலாக நன்கு விளங்கிக் கொண்டார்கள் ஏனென்றால் இவர்களெல்லாம் ரோமர்களுடன் சேர்ந்து கொண்டு இந்த போரில் முஸ்லிம்களை தாக்கினார்கள் எனவே ரோமர்களை விட்டு இவர்களை பிரித்து முஸ்லிம்களோடு இணக்கமாக்க வேண்டும் அப்போதுதான் மற்றொரு முறை நம்மை எதிர்ப்பதற்கு இதுபோன்ற பெரும் கூட்டம் ஒன்று திரளாது என்று நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் முடிவு செய்தார்கள் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அம்ரு இவன் ஆசை தேர்வு செய்தார்கள் ஏனென்றால் இவரது தந்தையின் தாய் அப்பகுதியில் வசிக்கும் பலி கிளைஞரை சேர்ந்தவராவார் எனவே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 அம்ரு ர்கு அவர்களுடன் அபு உபைதா ரதியுல்லா ஹான்கு வந்து சேர்ந்து கொண்டார்கள் தொழுகை நேரம் வந்தபோது அபு உபய்தா ரதியுல்லா ஹான்கு மக்களுக்கு தொலை வைக்க நாடினார்கள் நான் தான் அமீர் படைத்தலைவன் நானே தொல வைப்பேன் நீர் எங்களுக்கு உதவிக்காகத்தான் வந்திருக்கின்றீர் என்று அம்ருதியுல்லா ஹான்கு கூற இதை அபு உபைதா ரதியுல்லாஹ் ஒன் கு பின் அம்ருதான் மக்களுக்கு தொழுகை நடத்தி வைத்தார்கள் அம்ருல்லாஹாஹாஹ்ஹாஹு படையை அழைத்துக்கொண்டு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 தாத்துஸ் சலாசில் என்பது வாதில் குரா என்ற பகுதிக்கு பின் உள்ள இடமாகும் அதற்கும் மத்தியில் பத்து நாட்கள் நடை தூரம் உள்ளது இபனு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலையை கூறுவதாவது ஜுதாம் கோத்திரத்தினர் வசிக்கும் இடத்தில் உள்ள ஒரு கிணற்றருகில் முஸ்லிம்கள் தங்கினார்கள் அக்கிணற்றின் பெயர் சல்சல் என்பதால் இப்படைக்கு பெயர் தாத்து சலாசில் என வந்தது ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாது மஹாத் அபு கதாதா படை பிரிவு கிளைனர் கலீரா என்ற இடத்தில் ஒன்று கூடி மதினாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக திட்டமிடுகின்றார்கள் என்ற தகவல் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு எட்டியது கலீரா என்பது நஜீது மாநிலத்தில் முஹாரிப் கோத்தரத்தினர் வசிக்கும் இடம் எனவே நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் பதினைந்து வீரர்களுடன் அபு கதாதாவை அனுப்பி வைத்தார்கள் அங்கு சென்ற அபு கதாதா ருதியாஹான்கு பல எதிரிகளை கொன்றுவிட்டு சிலரை சிறைபிடித்து கனிமா பொருட்களுடன் மதினா திரும்பினார்கள் மொத்தம் பதினைந்து நாட்கள் இவர்கள் மதினாவை விட்டு வெளியே இருந்தார்கள் ஆதாரம் தல்கையு